நட்டினையின் தகவலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் ரெண்டு ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை வெளியிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சல் தலைய பத்தியும் அதுல அவங்க கௌரவப்படுத்தி இருந்த பத்தியும் தான் அஞ்சல் துறை கௌரவப்படுத்தி இருந்தது ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை பிறந்த தினத்தை சிறப்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அஞ்சல் தலை வெளியிட்டு இருந்தேன் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூறுல வாரணாசியில பிறந்த ஸ்ரீ பிரகாஷ் அவர்களோட பிறந்த தினம்தான் இன்னைக்கு ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் தன்னோட பள்ளி படிப்பை வாரணாசில கம்ப்ளீட் பண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அலகாபாத் பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்பை முடிச்ச படிக்க பல்கலைக்கழகத்துக்கு போனார் இந்தியாவுக்கு காந்தி அடிகள் விடுதலை தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த ஒத்துழையாமை இயக்கம் அதாவது நான் கோஆபரேஷன் மூமெண்ட் அதுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல நடந்த உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு எல்லாம் பங்கேற்று சுதந்திரத்துக்காக போராடின விடுதலை வீரர் தான் ஸ்ரீ பிரகாஷ் இந்த போராட்டங்கள்ல கலந்துகிட்டதுக்காக பல முறை அடைக்கப்பட்டார் இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பல உயர்ந்த பதவிகள்ல அவர் இருந்திருக்காரு பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்திய நாட்டோட முதல் ஹை கமிஷனரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வருஷம் அஸ்ஸாம் மாநில கவர்னராவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி வருஷம் மெட்ராஸ் மாநில கவர்னராவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பம்பாய் மாநில ஸ்டேட் அதோட கவர்னரா பதவியேற்ற அவர் அந்த காலத்துலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மகாராஷ்டிரா மாநிலம் ஒருவர் கவர்னர் பதவிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விட்டு விலகின பிறகு இவருடைய தந்தை பகவான் தாஸ் அவர்கள் தலைமையில தொடங்கப்பட்ட சான்சலரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நியமிக்கப்பட்டார் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் பதவிகளை வகிச்ச ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை கௌரவப்படுத்த இந்திய அஞ்சல் துறை வெளியிட்ட அஞ்சல் தலைய நாம இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது இந்தியன் பைட்டர்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் இந்தியன் ஹை கமிஷனர் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் காசி வித்யா பீடம் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்